வணக்கம் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவு கொட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கிளிகோஜன் மனித உடலின் கல்லீரல் பகுதியில் சேமித்து வைக்கப்படுகிறது இரண்டு மனித உடலில் உள்ள வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மூளையில் உள்ள பகுதியின் பெயர் ஹைபோதாலமஸ் மூன்று தாய்ப்பாலில் உள்ள எதிர்ப்பு சக்தியின் பொருளின் பெயர் இம்யூனோ என்பதாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் முதல் பிளாஸ்மா வங்கி எங்கு தொடங்கப்பட்டது 2. பொய்கை ஆழ்வார் திருமாலின் எந்த அம்சமாக தோன்றினார் மூன்று பத்துப்பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்